வீடு சிக்கரெட் நம்ம ஒரு சிலர் வந்து என்று நினைக்கிறதே இல்லை கொம்பனி நடத்துறவர் கூட சில நேரம் பள்ளி வாசலுக்கு மறைக்கா இருப்பார் வீடி கொம்பனி நடத்துறவர் இருப்போம் வீடு சுற்றுற தொழில் நம்ம வீடு வீடா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது எவ்வளோ பெரிய ஒரு ஹராமான தொழிலுங்கிறத நாங்கள் சி சிந்திச்சு பார்க்கணும் நம்ம ஒரு ஹராத்தை ஒரு மக்களை அழிக்கக்கூடியத ஒரு விஷத்தை ஒரு கொடிய ஆயுதத்தை இன்னைக்கு நாங்கள் செய்கிறதுக்கு துணையா இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனவழி வருத்தம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும் ஏன்னா நம்முடைய நாட்டினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுறதே வீடி சீக்கிரட்டால் மட்டும் வருஷத்துக்கு இருபத்தி பேர் சாவுகிறாங்க வீடு சீக்கிரால மட்டுங்க இந்த வீடு சீக்கிரம் இலங்கையில ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் சாகுறாங்க நம்முடைய நாட்டுல முப்பது வருஷம் பயங்கரவாத யுத்தம் நடந்தது ஆயுத போராட்டம் நடந்துச்சு அந்த முப்பது வருஷ போர்லயே நம்ம நாடு இழந்த உயிர்களின் எண்ணிக்கை என்ன ஒரு லட்சம் தான் ஆனா நாலே வருஷத்துல வீடு சீக்கிரட் மட்டும் நம்மள்கிட்ட ஒரு லட்சம் பேரை எடுக்குதுங்கிறது நாட்டினுடைய புள்ளி விவரம் அப்ப இந்த வீடு சிகரெட் எவ்வளவு ஆபத்தானது அடுத்தவன் நம்ம வீட்டில் கைத்தொழில் செய்யறோம் கொம்பனி நடத்துறோம் இலவட்டி கொடுக்கிறது அதுல வீடு அதுக்கு பேரு முஸ்லிம்களுடைய சில அடையாள சின்னங்களை வச்சு அந்த வீடுக்கு பேரு வச்சிருக்கிறது காசுதார அதை சுத்தானே நாங்க பிள்ளைகுட்டிகளுக்கு சோறு கொடுக்கிறோம் என்று இந்த வீடி சுற்றுற பெண்கள் சொல்லுவாங்க அன்புக்குரியவர்களே ஒரு விஷயத்தை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் ஒரு ஹராத்தை நீங்க செய்யணமண்டா நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும் அந்த ஹராத்தை விடணும் அல்லா ரிசுக்கு அளக்குறான் என்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹாலா சூரத்துல் ஹூத் ஆறாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் ஒமாமின் தாபத்தின் ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பை நாம எடுத்துட்டோம்ங்குறான் அல்ல இதை விடுங்க ஒரு ஹலாலானதை செய்யுங்க பீடிதான் சுத்தி சோறு நினைக்காதீங்க அப்படி ஒன்று நம்ம செய்யக்கூடாது நம்மளால ஒரு பிள்ளை சாக கூடாது நம்மளால ஒருத்தன் செத்து போகக்கூடாது நம்மளால ஒரு சமூகம் அழிஞ்சு போகக்கூடாது அப்படிங்குறத நாங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளும் நம்ம இந்த வீடு சுற்றுறது அதுன்னு ஆறாம் அதனை அதை அதை விட்டு எங்களுக்கு ஆறு ஆசைதாரன்னு சொல்ற நீங்க அந்த வீடிய காலத்தால் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமில்லை என்று உங்கள் வீடு சுற்றுற பிள்ளைகளை நீங்கள் யோசிங்க உங்களோட வீட்டில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அல்லது உள்ள உரிக்கிற ஆக்களுக்கு நாளுக்கு ஒரு வீடியை குடிங்கள நண்டு குடுப்பீங்களாம் அது தப்பாண்டு விளங்குதில்ல வீடு குடிக்கிற பாப்பாவே மகன் வீடு குடித்தா வெளுத்து வாங்குகிறான் அவனுக்கு தெரியுது நான் தப்பு செய்கிறேன் நீ ஏன் தான் அதை செய்கிறான் தப்புன்னு தெரிஞ்சால் எப்படி செய்கிறதன்று கேட்குறேன் நம்ம தப்பு செய்கிறோம்ங்கிறது தெரிஞ்சால் எப்படி செய்கிறேங்கிறேன் இதுக்கு சாட்டி சொல்லக்கூடாது நாங்கள் அதை விட்டால் தொழில் என்ன விடு ஏதாவது பண்ணியே முடியாது அல்லாம் நமக்கு ஆற்றலை தந்திருக்கிறான் அறிவை தந்திருக்கிறான் இந்த பறந்த பூமியை தந்திருக்கிறான் ஏதாவது பண்ணலாம் இல்லை வீடு சுற்றுறாக்கள் அந்த உலகத்தில் இருக்கிறாங்களாம் வீடு இல்லாமல் இடியா பஞ்சு விட்டு வாழ இல்லையா ஏதாவது வியாபாரம் பண்ணி வாழலையா வீட்டு தோட்டம் செஞ்சு வாழலையா இலக்கரை வித்து வாழலையா கடலை விற்று வாழலையா கடற்கரையில் கச்சா மூட்டை விற்று வாழலையா ஏன் முடியாது முடியும் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அல்லா எழுதின ரிசுக்கு நம்ம கிடைக்கும் அல்லா எழுதின ரிசுக்கு குறையவும் ஆடாது அல்லா எழுதாத ரிசுக்கு நம்ம கிடைக்கவும் மாட்டாது நம்ம அமெரிக்காக்கு ஜனாதிபதியானாலும் எழுதப்படாத ரிசுக்கு கிடைக்காது சோமாலியாவுல பிச்சை எடுத்தாலும் எழுதாத ரிசு எழுதின ரிசுக்கு நம்மளவுட்டு தப்பாது கிடைச்சிதான் ஆகும் இந்த யதார்த்தமான ஈமானிய அறிவு நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும் அப்ப முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சு இந்த வீடு சீக்கிரட்டு கூட ஹராம்தான் அதனாலையும் மக்கள் சாவுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் பொதுவாக இந்த வீடு சீக்கிரட்டால மற்றைய சாராயம் குடிக்கிறான் அவன் மட்டுந்தான் பிரச்சனைக்கு உரியவன் அவனுக்கு மட்டும்தான் பிரச்சனை ஆனால் இந்த வீடு சீக்கிரத்தால் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் விடுற அந்த புகை அடுத்தவங்களுக்கு பகைதான் நீங்கள் பாத்ரூமில் வீடு குடிச்சிட்டு வருவீங்க உங்கள் புள்ள பாத்ரூம் போகும் அந்த காற்று சுவாசிக்கும் அவனுக்கும் கேன்சர் வேறு நம்ம எப்போவது ஒரு கடைக்கு போய் ஒரு பிஸ்கத் வாங்குகிறோம் அதில் டேட்டு எக்ஸ்பயர் ஆகுதுன்றா அதை வாங்குவோம்மா ஒரு பிஸ்கத் வாங்குகிறோம் அந்த பிஸ்கத்தில் டேட்டை பார்க்குறோம் அந்த டேட்டை பார்க்குறோம் அந்த டேட்டு முடிஞ்சு போகுது என்னடா இது ஒன்பதாம் மாசத்தோடு முடியுது என்னன்னா நீ இதை விற்கிறோங்கிறோம் பிஸ்கத்துங்க அது நாத்தம் இல்லை நாரில்லை அது வண்டு அடிக்கல்லை அதில் எந்த ஒரு ஓட்டையும் விழலை நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த டேக்கில் போட்டிருக்கிற அந்த பெக்கில் அந்த பட்டியில் போட்டிருக்கிற அந்த டேட்டை பார்க்குறோம் அந்த டேட் எக்ஸ்பயர் என்ன செய்யறோம் தூக்கி உரமா வை புது பிஸ்கத் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் திங்கிற பிஸ்கத்தில எக்ஸ்பயர் டேட்டை கூட நம்ம பார்த்து சாப்பிட்றோம் ஏன்னா நம்மளோட உடம்பு கெட்டு போகக்கூடாது அதை தப்புன்னு சொல்ல கரெக்டா அப்படித்தான் இருக்கணும் எந்த ஒரு பொருளுக்கும் உற்பத்தி டேட் அதனுடைய காலாவதி டேட்டு கண்டிப்பா இருக்கணும் பழச பாதிக்கக்கூடாது நோயாக அது சரி பிஸ்கத்தில எக்ஸ்பயர் டேட் பார்க்குறோம் ஆனா அந்த வீடு சிகரெட்டு குடிக்கிறவங்க மனசை கொஞ்சம் கீழுங்க அவங்களோட கண்ணை கொஞ்சம் பார்க்கணும் அந்த வீடு பெட்டியிலையும் சிக்ரெட்டு பெட்டியிலே என்ன போட்டிருக்கு எக்ஸ்பயர் டேட்டாக போட்டிருக்குது நீ இதை பாவித்தா இப்படித்தான் சாகன்னு ஃபோட்டோவை போட்டிருக்குது வாயில புற்றுநோய் வந்து கழுத்துக்குள்ளே புற்றுநோய் வந்து அப்படியே உள்ளுக்கு இருந்து புழு ஒட்டைக்கு வார அப்படியே செத்து போகிற கடைசி கட்டத்து ஃபோட்டோவை போட்டு தான் வீடு பெட்டியே இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் சட்டத்தின் அந்த ஃபோட்டோவை பிரசுரிக்காமல் பிரிண்ட் பண்ணாமல் உங்களுக்கு கிடையாது புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கலாம் என்று இருந்துச்சு அந்த லாம் இப்போ லாம் எல்லாம் கிடையாது உண்டாக்கும் என்று போட்டிருக்குது கண்டிப்பாக நீ சாவது போட்டிருக்குது காணாததுக்கு போட்டோ வேறு போட்டிருக்கு இப்படித்தான் நீ சாவ போகிறேன் அப்போ இதை நீ வேண்டு அவன் கொம்பெனிக்கு அவ்வளவு தைரியம் இருக்குது நாங்கள் போட்டோ போட்டாலே நீ வேண்டு